ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமன்பர்களே குருகஸ்தாஸ்ரமம் எனப்படும் இல்லற வாழ்க்கை அறமே வடிவெடுத்ததாக இருக்க வேண்டும் தர்மம் எனப்படும் அறமானது இல்லத்தில் நன்கு கடைபிடிக்கப்படுவதால் இல்லறம் என்று அழைக்கப்படுகிறது பொருளீட்டுதல்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 இல்லறத்தில் புண்ணியங்களை இடைவிடாது வளர்ப்பதே முக்கிய பணியாகும் மனதாலும் சொற்களாலும் செயல்களாலும் இடைவிடாது புண்ணியத்தைச் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் பாபங்களை குறைத்து ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை வளர்த்து இருக்க வேண்டும் புண்ணியத்தை கொடுத்து அதன் வாயிலாக இன்பத்தை கொடுக்கும் செயல்களை புரிவது தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் அமைதியையும் இன்பத்தையும் வளர்க்கும்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 மக்கள் செய்யும் புண்ணியங்களே ஆகும் அமைதியின்மையையும் துன்பத்தையும் தாங்குவது அதர்மம் எனப்படும் பாபச் செயல்களே ஆகும் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இன்பத்தை அருளும் புண்ணிய செயல்களையே ஆன்மீக சாதகன் செய்து கொண்டிருக்க வேண்டும் எத்தகைய மன வருத்தங்கள் இருந்தாலும் எத்தகைய துன்பச் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவனை சார்ந்திருந்து அறத்தை கடைபிடிப்பதை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது பிறருடைய தவறான அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது நமது அறச்செயல்களை சிலர் இகழக்கூடும் அவ்விகழ்ச்சிக்கு நாம் சிறிதளவும் முக்கியத்துவம் தரக்கூடாது தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மத்தை கடைப்பிடிப்பவனை தர்மம் ரட்சிக்கும் தர்மத்தை கொல்பவனை தர்மம் கொன்றுவிடும் தர்மத்தை கடைபிடிப்பதன் வாயிலாக தர்மத்தை பாதுகாப்பவனை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 சத்தியம் வத தர்மஞ்சர சத்தியாத்து ந பிரமதித்தவ்யம் தர்மாத்து ந பிரமதித்தவ்யம் பொய்பேசாதே உண்மையையே பேசு தர்மத்தை கடைப்பிடி உண்மை பேசுவதிலிருந்து ஒரு பொழுதும் நழுவிவிடாதே புண்ணியத்தை வளர்க்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் நற்செயல்களையும் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது கவனக்குறைவால் அறத்தை விட்டு விலகிவிடக்கூடாது